தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக புதிய இருசலிம் சபை நாகர்கோவில் ஆலயம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பட்டு இன்று பதினேழு ஆண்டுகள் தேவனுடைய மட்டச்ச கிருபையினால் நிறைவடைந்ததற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆலயம் மனிதர்களுடைய அந்தஸ்தினால் கட்டப்படாமல் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியும் தேவன் அளந்து வைத்திருந்த பூமியிலே பரிசுத்தவான்கள் மற்றும் தேவ ஜனங்களின் ஜபங்களினாலும் இரத்த வேர்வை சிந்தின உழைப்பாலும் தங்களுடைய தகுதிக்கு மேலான தியாகத்தினாலும் கட்டப்பட்டு நமக்கு முன்பாக விசுவாசத்தின் அடையாளமாக நிற்கிறது இந்த ஆலயத்தின் விசேஷம் என்ன தேவன் தம்முடைய ஆலயம் எங்கு கட்டப்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் எருசிலேம் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் உன் வாழ்க்கை செழித்திருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் பாடுகள் பிரச்சனைகள் வந்தால் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்ற கேள்விகளுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் பதில் தருகிறார் புதிய எருசிலேம் சபையின் அப்போஸ்தலரும் தலைவருமான எஸ் ஏ சுதாசன் அவர்கள் வெறும் ஆலயத்தில் அல்ல கர்த்தர் தங்கி இருக்கிற ஆலயத்தில் கர்த்தரை தேடுங்கள் எருசலேமருக்கு வாருங்கள் வந்து பாருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்ன செலுத்துவேன் கர்த்த ஆமத்தை கொள்ளுவேன் கர்த்தரமுக செய்திருக்கிற என்னடங்காத நன்மைகள் இடங்காத நன்மைகள் ஆலயத்தை கர்த்தர் கட்டி தந்து இன்றோடு பதினேழு வருஷம் நிறைவடைகிறது பதினெட்டாவது வருஷம் தொடங்குகின்றது இந்த பதினேழு ஆண்டு காலமாக இந்த இடத்தில் அவர் மகிமைப்படுகின்றார் நான் மாத்திரமல்ல பிரஜாதிகளும் மற்றவர்களும் இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற அப்படின்னால் ஆண்டு அவரை துவைக்கிறேன் இலையிலேயா இந்த நாகர்கோவிலில் தேவனுடைய ஊடகத்தை ஆரம்பித்தது ஒரு சுற்று ஒரு சிறிய வீட்டில் அதே தொடர்ந்து ஐந்து இடங்களிலே மாறி மாறி மாறி மாறி மாறி இந்த ஆராதனை நடந்து கொண்டிருந்தது நெருக்கடிகள் மத்தியில் ஆனால் அது நான் நெருக்கடி என்று சொல்ல மாட்டேன் அங்கே பரலோகம் இறங்கியதான் இருந்தது இளையா இலையிலுவையா மத்திய அரசு வாடல ஒரு சட்டிலை ஆராதித்தோம் மேலே கீழே போட்டு கீழே மணல் போட்டு மணலுக்கு மேல இருந்து கருத்தரை ஆராதித்தோம் ஹலேயா பெரிய ஆலயத்தில் இருந்து மாத்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற எந்த இடமா இருந்தாலும் அதை நாம் ஆலயமாக பாவிக்கும் போது அங்கே அவர் வருகின்றார் போது அங்கே பரலோகத்தில் இருந்தது போல தான் இருந்தது இளவெறிக்க பாயில்ல மணல் உட்கார்ந்து ஆராதித்தோம் இப்படி இருக்கிற காலத்தில் நாங்கள் ஏற்கனவே ஊடி சுதந்து கொண்டிருந்த அங்கே இருக்கும் போது கருத்தர் சொன்னார் அதாவது நாகர்கோவில் ஆலயம் கட்டுவதற்கு நிரந்தரமாக <Sessus> தேவாலயம் கட்டுவது ஆண்ட தங்கியிருக்கும் அதை பாவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தர வேண்டும் என்று ஆராய்ந்து பெரிய <LOUISE> கர் இருக்க வேண்டும் என்றால் விருப்பமான ஒன்றாக சொன்னபடி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற முதல் முதல் ஆலை இடத்தை பார்க்கின்றோம் முதலாவது அந்த இடம் களம் என்று இருந்தது அங்கேதான் ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட இடம் என்று சொல்கின்றார்கள் அங்கேதான் இயேசு சுவாமி அடிக்கப்பட்ட இடம் என்று சொல்லப்படுகின்றது அங்கேதான் தேவாலயம் கட்டப்பட்டது அங்கேதான் பலி செலுத்த கொண்டு போன இடம் என்றும் சொல்லப்படுகின்றது பிள்ளைகளை அண்டவராகியிருக்கிற இடத்துல பலிவீடம் கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று கற்றலை திருவாக்கு சொல்லுகிறது ரெண்டு சாபுரி என்று சொன்ன இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசிக்கலாம் அங்கே தாவிது கர்த்திற்கு ஒரு பதிவீடத்தை கட்டி சர்வாங்க ஆட்சியின் காலத்தில் தன்னுடைய தேசத்துல எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து சந்தோஷப்பட பெருமைப்படையிச்சு அப்படி என்ன உண்டான போது சேவர்களை அனுப்பி ஜனங்களை என்ன சொன்னார் அவர்கள் சொன்னால் ராஜாவே என்ன வேண்டாம் இன்னும் நம்முடைய ஜனங்கள் பெருகட்டும் எண்ணக்கூடாது நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்களுடைய சபையில எத்தனை பேர் இருக்கிறார் என்று கேட்டால் சொல்ல வேண்டாம் இத்தனை பேர் என்று சொல்ல வேண்டாம் அதாவது நாம் எண்ணையும் பார்க்க கூடாது இத்தனை குடும்பம் இருக்கிறது என்று பெருகட்டும் பெருகிக் கொண்டே இருக்கட்டும் நாம் ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல நான் வளர்கின்றவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அங்கே விரும்புகின்றார் அப்படி சொன்னார்கள் வேண்டா ராஜாவை ஆனால் ராஜா அல்லவா நான் கட்டளை எடுகிறேன் என்று ஒரு கட்டளை ஜனங்களை எண்ணின் கர்த்தருக்கு கோபம் உண்டானது என்ன நாம் காணுகின்றோம் கர்த்தருக்கு கோபம் உண்டான உடனே கர்த்தர் காத்து என்கிற திருக்கதரிசி அனுப்பினார் அனுப்பி மூன்று வருடம் பஞ்சமா கொள்ளை நோயா பகைவருடைய சீற்றமா எது உனக்கு வேண்டும் அவர் பார்த்தார் ஆண்டருடைய காலில் விழுவதை தவறு வேறு வழி இல்லை என்று விழுந்தார் ஜனங்களிலே கிட்ட எழுபதாயிரம் பேர் நாளில் தாக்கப்பட்டு போனார் என்று நாம் காணகின்றோம் அருமையான கத்தரை பிள்ளைகளே அந்த நேரத்தில் தே உதூதன் தோன்றி கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார்கள் ஓர் நானின் களத்தில் போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தி சீக்கிரமாய்ப்போ வாதை நிறுத்தப்படுவோம் எங்கே வாதை உண்டோ எங்கே சொத்துருக்களுடைய குடியிருப்பு இருக்கிறதோ அங்கே தேவாலயம் கட்டி அங்கே பலிபிடம் கட்டி அங்கே கர்த்தரை நாமத்தை மையப்படுத்தும் போது என்ன ஆகிடும் பாதை நிறுத்தப்படும் அங்கே அவர் பலிபிடம் கட்டி அந்த ஓரநானின் களம் அவர் பலிபிடம் கட்டி கற்றலை மகிமைப்படுத்தினார் பாதை நின்று போயிற்று என்று நாம் காணகின்றோம் அதே இடத்தில்தான் தேவன் அதாவது ஆபரகாமிக்கும் இடம் காண்பித்தார் ஒரு மகனாக ஈசாக்கை கொண்டு போய் மோடியாமலை மோரியாமலை மோடியாமலையிலே எனக்காக பலி செலுத்துவாயா என்று கேட்டார் தேவன் குறித்திருந்த இடத்திற்கு தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு போய் அங்கே பலிபீடம் கட்டி மகனை பலி செலுத்தினார் என்றுதான் எழுதியிருக்கிறது பலி செலுத்தவில்லை அவர் செலுத்தி விட்டார் மனதார ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை நான் ஒருவர் வாசிக்கலாம் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் கட்டி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாயசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக தேவன் குறித்திருந்த இடத்திற்கு ஆபரகம் வந்து அங்கே பலிபீடம் கட்டினார் என்று நாம் காண்பலிபம் அடிக்கிறார் என்று வள்ளியூர்லயம் ஐந்து மணிக்கு கர்த்தியங்களோடு கூட பேசினார் என்ன பேசினார் வள்ளியூர்ல மூன்று இடத்துல ஆலயம் கட்ட வேண்டும் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட் கிடையாது பழைய பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லி அந்த முச்சந்தி பாதையில தான் வண்டி நிற்கும் அப்படி ஒரு இடமாக இருந்தது அப்ப கர்த்தர் சொன்னது வள்ளி ஊரில் மூன்று இடத்துல எனக்கு ஆளுகின்ற அவ்வளவு ஊராக இது மாறும் என்று சொல்லி இருந்தார் அதுல ஒன்று தான் அவங்க இப்பொழுது இருக்கிற இடம் அந்த இடத்தை காண்பித்து இருபது ரூபா வாடகை தடவை கொடுத்து ஆராதித்துக் கொண்டிருந்தோம் அற்புமத்தை அப்படியே அந்த இடம் வாடகைக்கு இருபது ரூபாய் வாடகை ரெண்டு தடவை கொடுத்தோம் அந்த இடத்தை கருத்தவர் வாங்கி தருவேன் என்றார் வாங்கி தந்தார் ஹெலியலுயா தேவருக்கு மய்பே ரோட்டுக்கு மேற்க ஒரு இடம் உண்டு ரோட்டு வள்ளியூர்ல வடக்கு வாரத்துல ஒரு இடம் உண்டு இந்த மூன்று இடத்தில் எனக்கு ஆலை நிச்சயமாக அமையும் அமைய போகிறது கர்த்தர் சொல்லியிருக்கிற இடத்தில் போய் பலிமையிடம் கட்டினான் கர்த்தர் சொல்லி இடத்தில் ஒரு பணக்காரன் தர்றான் உடனடியாக போறது அல்லது யாரும் ஒரு இலவசமா தருகிறார் என்றால் அங்கே போகிறது இல்லை பலி செலுத்தோம் எல்லாம் இருக்கிறது பலி அதாவது பலிக்கு மாவசத்து போல மாடு இருக்கிறது அதற்கு விரகிக்கும் போதில் எல்லாம் இருக்கிறது இதை உடைத்து நீர் பலி இலவசமான பலி செலுத்த மாட்டேன் பலி செலுத்த மாட்டேன் என்று கிரையத்தை கொடுத்துட்டு வாங்கி அந்த இடத்துல ஆலயம் அதாவது பழிவீடம் கட்டினார் என்று நேற்று அப்படியே தேவ நியமிச்சிருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிறதே அந்த இடத்தில் பலிபுடை கட்டப்படும் அந்த இடத்தில் ஆலயம் கட்டப்படும் அது இடத்தில் இருந்தாலும் சரி அது எந்த வழிபாட்டுக்குரிய இடமா இருந்தாலும் சரி ஆலயம் கட்டப்படும் கருங்கில் ஒரு ஆலயம் கட்டி இருக்கிறது அந்த இடத்துல வேறு வழிபாட்டுக்குரிய சூழல் அங்கே இருந்தது அதுக்குரியவரை கருத்தர் சந்தித்தார் அப்படித்தான் கருத்தர் சொன்னார் உருவாக்கும் போதே எனக்கு எங்கெங்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அநேக எதிராளியுடைய கையில இருக்கிறது அதை நான் வாங்கி தருவேன் சம்பந்தப்பட்டவர்கள் சந்திக்கப்படுவார்கள் அந்த இடம் சொந்தமாக்கப்படும் அந்த இடத்தில் எனக்கு ஆராதனை செய்யப்படும் அப்படிதான் கருகில் அந்த ஆலயம் கட்டி கட்டி வந்து கொண்டிருக்க கட்டி முடியாது கருத்துடைய வல்லமையினால் ஒதுக்கப்பட்டார் ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒரு மனு கொடுத்திருந்தோம் ஆலயத்துக்கு தடையில் சான்றிதழ் வேணும் என்று அது சம்பந்தமாக ஒரு சிஐடி வந்தார் அதாவது மூன்று டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து விசாரணை பண்ணுவார்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஏரியா எல்லாம் விசாரிக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்களா என்று கேட்பார்கள் அவர்கள் கொடுக்கிற சர்டிபிகேட் சாட்சி வச்சுத்தான் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லியிருந்தார் அவர்கள் எல்லா இடமும் கேட்டுவிட்டு இங்கே வந்தார் வந்து இங்கே அமர்ந்திருந்தார் அமர்ந்திருந்து இதெல்லாம் கேட்டார் அவருக்கு நான் சுருக்கமா சொன்ன இந்த இடம் மனித சஞ்சாரம் இல்லாத இடம் இந்த இடத்துல ஆலயம் வந்ததுனால்தான் இந்த மக்களெல்லாம் இங்க வந்து குடியேறி இருக்கிறார் இல்லாவிட்டாலும் இந்த பக்கம் ஐந்து மணிக்கு மேல யாருமே பாதில் வழிபாதி செல்ல மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு பயத்துக்குரிய ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியாவாக இந்த ஏரியா இருந்தது என்று நாகர் மக்களுக்கு தெரியும் நாகர் கோயிலிருந்து வெளியே எங்கே இருக்கிற ஒரு இடத்துல பக்கத்துல இருந்து ஐயோ பயங்கரமான இடம் ஆச்சுது என்று சொல்ல ஒரு இடம் இந்த இடம் ரேல் கிறிஸ்துவது கூட்டிக்க பாம்பேயில வேலையில இருந்தாங்க வந்திருந்தாங்க அப்போ அப்பதான் சந்திக்கப்பட்டிருந்தாங்க அப்போ இப்படி ஆளுங்கிட்ட இடம் காட்டியிருக்கிறார் வாங்க பார்த்தால பார்த்துட்டு சொன்னார் இந்த இடத்துலையா இந்த இடத்துல ஆலயம் கிட்ட கடவுள் தான் கட்டணும் நம்மளால முடியாது இல்லையா இந்த இடத்துல இருந்து அப்படிப்பட்ட இடமாக இது இருந்தது ஒரு சதுப்பு கோவியாக ஒரு ஊரணி போல காடும் புதர்களும் பத்தி அந்த ரோட்டில் இருக்கும் ஓராள உயரத்துக்கு பள்ளமாக அப்படி இருந்த ஒரு இடம் இல்லை சொன்னார் வாங்கியும் தந்தார் என்பதை கட்ட வேண்டும் இந்த எந்த அவரை என்ன சொன்னார்கள் கடவுடைய வார்த்தைக்குறேன் கொஞ்சம் தொழில் மண்ணை அள்ளி கொஞ்சம் மண்ணை அள்ளி கொண்டு போறேன் கொண்டு போய் இந்த மண்ணை வச்சு நான் ஜெபா பண்ணுகிறேன் என்று சொன்னார் அவர் ஒன்னு இருக்கிறார் தானே சொல்றேன் தேவனுக்கு மயிமே அதை கொண்டு போய் ஜெபா பண்றேன் அவ்வளவுதான் செய்ய முடியும் மண்ணெல்லாம் என்ன ஆயிட்டு போனாயிற்று அருமையான கத்துடைய பிள்ளைகளே இது தேவனால் உண்டாயிற்று சொல்லிக் கொள்கிறேன் ஒரு பாதுகாப்பும் இல்லை காமௌண்டும் இல்லை ஒன்றுமில்லை மக்களுடைய கம்மி ரொம்ப கொஞ்ச வேறு கடவுள் வேலை நம்பிக்கையுடன் வேலை ஆரம்பித்தோம் கையில் ஒன்றுமில்லை ஆரம்பித்தோம் கடவுள் அதை படிப்படியாக கட்டினார் இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று நான் வேலை ஆரம்பித்தது மேற்கொண்டு இங்கே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று இந்த ஆலயம் எல்லாம் கட்டி முடித்து எலக்ட்ரிக் சப்ளை வாங்கிவிட்டு ஒரு நாள் பாஸ்டர் எலக்ட்ரிக் ஆஃபீஸ்க்கு போயிருந்தார் அங்கே ஜெய பார்ப்பதற்காக பார்த்து அவரோடு பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் கேட்டிருக்கார் பாஸ்டர் பொது மக்கள் கட்டுவாங்க அதாவது அந்த இடத்துல அந்த ஆலயம் வந்த பிறகு அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கிறார்களே என்று சொன்னார் நீங்க கரண்ட் கொடுத்திருக்கீங்க நீங்க கரண்ட் கொடுத்திருக்கீங்க வெளிச்சமா இருக்கு இல்லை அந்த வெளிச்சத்தை சொல்லவில்லை யார் சொல்றா விசுவாசிகளா புறம சார்ந்தவர்கள் ார்கள் இந்த தேவாலயம் மனிதர்கள் தங்களுடைய கையின் பிரயாசத்தினால் செல்வங்களை கொண்டு செய்யலாம் இது அப்படி செய்யப்பட்டது அல்ல இறைவனால் உண்டானது அருமையா குறித்த இடத்திலே பரிவீடம் கட்டி கட்டைகளை அடுக்கி அங்கே தேவர் சொன்ன பிரகார மகனை கடத்தி பரி செலுத்த என்று நாம் காணுகிறோம் தேவனை மகிமைப்படுத்தி வாதை நின்றுவிடும் அப்படி என்றால் எங்கே தேவாராத நடக்கின்றது எந்த இடத்துல தேவையான பலிபீடம் ஆலயம் கட்டி அங்கே ஆராதனை செய்யப்படுகிறதோ ஏரியாவிலோட வாதைகள் நிறுத்தப்படும் ஏரியாவில் உள்ள தீமைகள் ஓடி போய்விடும் ஏரியாவில் இருந்த வாதைகள் இங்கே தேவாலயம் கட்டப்பட்டப்படுகிறார் இந்த இடத்துல அதாவது இங்கே ஒரு ஆவி இருக்கிறது அதனுடைய போக்குவரத்து பாதல்லவா இது என்று நேர் இருக்கிறவனை விட உலகத்தில் இருக்கிறவனை விட பெரிய பெரியவர் பெரியவர் சின்னவருக்கு ஆரம்பித்தார் மகிமையின் ஒளி இங்கே பிரகாஷிக்க ஆரம்பித்தது இத்தனை மக்களையும் கத்த ரட்சித்து பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன் தேவாலயம் தேவாலயம் தேவன் தம்முடைய ஆலயத்துல வாசமா இருக்கிறார் கத்தர் வாசமா இருக்கிறார் என்பதற்கு இங்கே சாட்சியோ சாட்சிகள் நான் கண்டேன் கோப்பிட கேட்டார் அவருடைய நான் அறிந்தேன் என்று சொல்லுகிற ஒன்று இருக்கிறார்கள் அருமையான கத்தெடுப்பிலைகளை இது தேவாலயம் பதினொன்று நாலாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறான் பதினோராம் செஞ்சா அது வசனம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் அதுதான் கத்திய ஆலயம் கெட்டுகிற கட்டடம் கத்துடைய ஆலயம் அல்ல கத்துடைய ஆலயம் அல்ல அருமையான கர்த்தர் தமிழக ஆலயத்தில் தேவன் குறித்திருக்கிற இடத்தில் அவர் கொடுத்த பிளான் கட்டப்படுகிறதோ கட்டப்பட்டதோ அந்த அளவுக்கு கர்த்தர் இங்கே வாசமா இருப்பார் பேசுகளை பார்த்துட்டு சொல்றாங்க அங்க ஒரு ஆலயத்தில் உள்ளே துணி துவச்சுக்காக போட்டு உள்ளே தொட்டில் போட்டு ஆடுறாங்க உள்ளே நோயாளி எல்லாம் படுத்து கிடக்கிறாங்க தேவாலயம் என்றால் என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை நிறைய அது என்னும் நிறைவேறப் போகின்றது ஆலயம் ஆலயம் டெய்லி நம்முடைய ஒழியக்காரர்கள் பெருக்கி பன்னிரால் துடைக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார் ஆலயம் மகாபரிசு ஆராதிக்கிற இடம் நாம் ஆராதிக்கும் போது அங்கே மகாபரிசுல தேவன் இறங்குகின்றார் அந்த ஆலயத்திலே கர்த்த ஒரு பாசமாக கர்த்தர் வாசமா இருக்கணும் அந்த ஆலயத்தை விரும்புகிறவனமாக நாம் பாவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அடிக்கடி சொல்லுகின்றது இது தேவாலயம் நடைகளை காத்து கொள்ளுங்க வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் தேவாலயத்தில் எதையும் பேசக்கூடாது தேவாலயத்தில் சாட்சி வயதில அதாவது கண்ட அதாவது அதாவது இல்லாதவைகள் எல்லாம் அதாவது தேவையற்றவை எழும்பினால் வார்த்தையோடு கர்த்தரவுக்கு செய்த நன்மைகள் நமக்கு இருக்கணும் ஆலயத்தில் இருக்கிறார் இந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் காலையில் ஐந்து மணிக்கு நம்முடைய பிள்ளைகள் ஜமம் பண்ணும் போது நாலு பேர் காலேஜ் பண்ணி பாட்டு பாடும்போது இங்கே திரை உண்டு உட்கார்ந்து பாட்டுக்கு பாட்ட நேர்த்தனா பாட்ட ஆரம்பிச்சோட ஆரம்பி அவருக்கு பயம் ஏற்பட ஆரம்பித்தது எப்படி திரும்ப பாட்டை கொஞ்சம் ஆராதனை ஜபம் முடித்த பிறகு பாட்டு அங்கே வைத்து விட்டு போயிட்டேன் அல்லவா அது பழைய பாடுதான் புதிய நாம் தான் அந்த ஆலயம் என்று சொல்லுகின்றார்கள் இல்லை தேவாலயம் ஒன்று தேவாலயம் ஒன்று ஆனப்படி அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும் நம்முடைய ஆலயத்தில் இருந்து வீண் கதைகள் பேசக்கூடாது அதாவது மற்ற காப்பி டீ ஒண்ணும் போட்டு வெளியே உட்காந்து அப்ப அந்த ஆலயத்துல கருத்து இருப்பார் நிச்சயமாக இருப்பார் மைமை உண்டாவதாக அந்த ஆலயத்தை வாஞ்சிக்கின்றார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்களா கத்துடைய ஆலயத்தில் எப்பொழுதா வந்து ஆலயத்தில் அடிக்கடி தேடி அடிக்கடி தேடி கிடைக்கிறார்கள் ஆலயத்தில் இருந்து ஜெவம் பண்ணி ஆலயத்தில் நாட்டப்படுகிறாங்க பாருங்க ஆலயம் அந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் அல்லவா அங்கே நாட்டப்படுகிறவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தொண்ணூத்தி ரெண்டு பதிமூன்று ஒருவர் வாசிக்கிறார் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் சரித்திருப்பார் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் வந்து ஆராய்ச்சிட்டு மாறி அடுத்த இருக்காங்களா இருக்காரு பார்க்க வர்றவங்க நேரங்களில் எல்லாம் நாட்டப்பட்டவர்கள் ஆலயத்தை நாடுகின்றவர்கள் அனைத்த வாஞ்சிக்கின்றவர்கள் செழுமையாக இருப்பார்கள் அவர்கள் மாறி போய்விடும் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் அவர்கள மேல எட்டி பார்த்தால் பலனாக நிறைந்திருக்கும் தேவாலயத்தை வாஞ்சிக்க வேண்டும் அந்த காலத்து வாட்டிகள் தேவாலயத்தை அடிக்கடி நாடினார்கள் தேவாலயத்தில் நாட்டப்பட்ட போல அவர்கள் இருந்தார்கள் செழுமை அடைந்தார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு வரை நான் சோதனைகிறேன் சலகரிப்பினால ஒரு பெரிய எச்சரிப்பு உண்டானது அவன் தமிழகமான டிமாண்டு போட்டான் தேசத்தில் உள்ள முதற் பலன்களை கொண்டு போய்விடுவேன் என்று அதை அவர் மறுத்தபடியினால் அவன் அங்கிருந்து கடிதம் அனுப்பினான் கடிதம் அனுப்பி எச்சரித்தான் நான் பெரிய படைய வைத்திருக்கின்றேன் கடவுளை நம்பி இருக்கின்றது என்ன செய்தார் கடிதத்தை படித்து பார்த்து விட்டு எங்க போனார் தேவாலயத்திற்கு ஆலயத்துக்கு போனார் அங்கே போய் அந்த கடிதத்தை வாசித்தார் வாசித்து விட்டு என சொல்கிறார் வாசிங் இந்துராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒருவர் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவர் கர்த்தக்கு முன்பாக விரித்து கத்திரை நோக்கி மத்தியில் இஸ்லாமிய கர்த்தாவே ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினே கர்த்தாவே செவியை சாய்த்து ஆலயத்தில் இருக்கிறீர் இப்படி ஆலயத்தில் இருக்கிறீர் ஆலயத்தில் இருக்கிறீர் இந்த இந்த நீர் தேவன் கண்கள் கவனிக்கின்றவை இருக்கின்றாரோ எது தேவ ஆலயமோ எது தேவனுடைய பிளான்படி கட்டப்பட்டதோ சொன்னா இப்படி வாசித்தார் அந்த ஒரே சலகரிப்பு இப்படி எச்சரித்து வற்ற அனுப்பி இருக்கிறார் நான் ஒரு சிறிய தேசம் கொஞ்ச படைகளை வைத்திருக்கின்றேன் ஆலயத்தில் வந்திருக்கின்றேன் நிருபத்தை அங்கேயே வைத்து விட்டு போய்விட்டார் கடிதத்தை ஆலயத்தில் வைத்து விட்டு போய்விட்டா அவர் ஜ முடிந்த உடனே அவருக்கு செய்தி வந்துட்டு முப்பத்தி ஐந்தாவது உரைக்கிறது என்னவென்றால் இஸ்ரோலின் தேவனாக கருத்தார் என்னவென்றால் நிமித்தி பண்ணினேன் அவனை குறித்து கருத்தர் சொல்லுகிறது வசனமாவது கன்னியாஸ் உன்னை இழந்து உன்னை பரிசாசம் மூலமாக பதில் உண்டாயிற்று அந்த ஆலயத்தில் கேட்டார் பார்த்தார் அவர் அங்கிருந்து சொன்னார் சொன்னார் சொல்லி போய் சொல்லு ஜெபத்தை என்னவென்றால் புறப்பட்டு பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி பேரை சந்தரித்தால் அதிகாலமே எழுந்திருக்கும் இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் துப்பாக்கி எடுத்து சொல்வதில்லை பெரிய எங்கே போறார் ஆலயத்தில் ஆலயம் என்று உண்டு உண்டு நான் சொல்லுகிறத கேட்கிற தேவன் என்று ஜீவிக்கின்றார் ஆண்டவர் உயிர் உள்ள தேவனம் ஆராதிக்கின்றவர் வீட்டில் இருந்து ஜெவன் பண்ணுகிறார்களோ தேவனுடைய போல யார் தேவாலயத்தை வாஞ்சிக்கின்றார்களோ அவள் சளுமையாகத்தான் இருப்பார்கள் நிலம் குறைந்து போக மாட்டார்கள் பிள்ளைகளே நமக்கு ஒரு ஆலயத்தை அங்காங்கி நாம் இருக்கிற இடத்துல கற்ற தந்திருக்கின்றார் இல்ல எழுவையா இல்லையா தேவன் நமக்கு ஆலயம் தருகிறதுக்கு முன்னால் நாங்கள் ஆர்ம காலத்துல ரெண்டு வருஷம் காட்டுக்கு வந்து ஜபம் பண்ணணும் தேவனுக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கிறவர்களுக்கு தெரியாது இல்லையா ரெண்டு வருஷம் காட்டுகள் நடந்து ஜபம் பண்ணணும் இடம் அங்கிருந்தான் தேவ ரகசியங்கள அறிந்தோம் அதை பெற்றுக்கொண்டுதான் வெளிச்சமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது பாஸ்ட் அந்த இருக்கிற வெளிச்சத்துல எழுதுவாங்க செய்தி உண்டாக்கிக்கொண்டே இருக்கு காலையில் எழும்பி அந்த ஊழியத்தை நிறைவேறும் இப்படித்தான் இந்த ஊழியம் எப்படி பறந்து வேலை எழுதியா என்று ஆங்காங்கி கெட்டப்பட்டிருக்கிற ஊழியர்கள் அப்படி கெட்டப்பட்ட ஊழியர்கள் தான் எங்கேயே காட்டுல ஜோபம் பண்ணி கர்த்த செய்தியை வாங்கி சேது செல்வன் அப்ப கெட்டு சொன்னால் ஆலயங்களை கட்டித்தருவேன் ஒரு இடத்துல இரண்டில உலகம் முழுதும் ஆலயம் இளம்புவோம் ஆலயம் கட்டுகிற பிளான் எப்படி கட்ட வேண்டும் என்றும் போடணும் உள்ளே ஆராதனை வெளியிருந்து வேடிக்கை பார்க்கிறதுக்கு அல்ல பார்க்க வேண்டும் என்றால் உள்ளே வந்து பார்க்க வேண்டும் உள்ளே வருகிறவர்கள் என்னால் தொடப்படுவார்கள் அரும்பினால ஆலயம் கட்டும் சைடுல வாசல் போட வேண்டும் என்று சொல்லி இருந்தார் அந்த வெளிப்படுத்தல் அதாவது உள்ளவர்களாகிய நாம் அந்த பிரகாரம் நாம் கட்டியிட்டு ஒரு சிலர் நம்முடைய ஆலயம் கட்டி இருக்கிறார்கள் வேற மாதிரி தேவ தரிசனம் அவர்களுக்கு இல்லாதனால அப்படி என்று நாம் தெரிந்து கொண்டோம் தேவனுக்கு மைமைலையா தேவ தரிசனம் தேவனுடைய வெளிப்படுத்தல் தேவனுடைய வார்த்தை இப்படித்தான் அப்படி செய்து விட்டார் உடனே கற்று யலுக்கு ஒரு பாதுகாப்பு அசரிப்பு குடாரம் கட்ட வேண்டும் என்று சொன்னார் அப்படி கட்டிவிட்டு அவரை தொலைகிசைய ஆரம்பித்த உடனே வந்து வந்து பூமியொட்டி எழுதி பறக்கத்தான் செய்யல அப்படிதானே அப்படிதானே போக போக போக ஏரோப்ளை ஏர் காற்று ஏற ஏற ஏற ஏற துவக்கிற ஓடுறத ஏர் நிறைந்த உடனே ஆகாயத்தில் இந்த பிரசித்த ஆவியானவர் முதல் முதல் மேல் வீட்டில இறங்கினார் அங்க என்ன உண்டாயிட்டு பலத்தை காத்தடிக்கிறேன் அக்கினிமயமான நாவுகள் உண்டாயிட்டு அல்லவா அருமையான கத்துடைய பிள்ளைகளை செலுத்துங்க தேவாலயம் வேண்டும் அதற்கு ஒரு ஆலயத்தை கருத்து நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஆலயத்துல போய் ஜபம் என்ற சொல்லலாம் அடவர இப்படி இருக்கிறது இப்படி இருக்கு சொல்லிவிட்டா போவதும் உடனே பதில் கிடைக்கும் நமக்கு மக்களுக்கு அவர்களுக்கு உள்ளே கற்பன் இல்லாதபடினால் அவ்வப்போது வந்து அப்படி செய்தார் அப்பொழுது மேல கருத்து ஆவியானவர் இறங்கினார் அப்புறம் இல்லை அப்புறம் அந்த வேலை செய்வது வந்து இறங்கினார் இறங்கினா அப்புறம் நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசமாக ஆலயத்தில் இருக்க வேண்டும் அங்கு வந்து சொல்ல வேண்டும் ஆலயத்தில் வாசமா இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் வியாபித்து இருக்கிறார் உண்மைதான் அவர் தங்கியிருக்கிற ஒரு இடம் ஒன்று அந்த இடம் தான் தேவ ஆலயம் தேவாலயமாக அது இருக்குமானால் அங்கே கருத்து நிச்சயமாய் வாசமாயிருப்பார் அந்த ஆலயத்தில் துணிகரமான கிரிகளுக்கு அவர் இடம் கொடுக்கிறது இல்லை என்று நான் உங்களுக்கு நன்றாக பனைபிடி சொல்லிக் கொள்கின்றேன் அந்த ஆலயத்தில் வருகின்றவர்களுக்கு தேவபயம் இளைய இல்லையா இளையிலா நூற்றி பதினாறாம் சங்கிலம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அருமையான நான் கர்த்திற்கு ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் கர்த்தருடைய உன் பிரகாரங்களிலும் நிறைவேற்றும் நீங்க வேதத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எருசலேம் எருசலேம் இன்றைய பேருக்கு விளங்கியிருக்கிறார் என்று தெரியவில்லை அதுதான் தேவனுடைய சரீரம் தேவ ஆலயம் தேவன் தங்கும் இடம் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் அதுதான் அந்த நாமந்தான் அதாவது கடைசி காலத்திலே ஜெயம் எழுதப்படும் என்று வேதம் சொல்லுங்க இல்லையே ஜெயங்குழுங்களுக்கு புதிய நாமத்தையும் புதிய எரிசிலே நாமத்தையும் எழுதுவே சொல்லியிருக்கிறேன் அந்த புதிய புதிய கற்று முக்கியப்படுத்தியிருக்கிறார் இங்கே வா மனவாட்டி உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார் மகிமையடைந்த எரிசுலேமை காண்பித்தார் அதுதான் மனவாட்டி மகிமையான இந்த எரிசலே இருக்கிறது அல்லவா அதுதான் கிறிஸ்தனுடைய மனவாட்டி பேரே எரிசலயம் தான் வேதம் சொல்லுகின்றது அன்படினால தேவனுடைய ஆலயத்திலும் எரிசலையமே நடுவிலேயும் பொருத்தனையை நிறைவேற்ற இல்லையே தேவனுக்கு மகிமை உண்டாவதா அன்படினாலும் நமக்கு பாடுகள் பிரச்சனை நெருக்கடிகள் வரும்போது நாம் போய் சொல்வதற்கு ஒரு இடம் உண்டு தேவாலயம் அந்த ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார் இந்த ஆலயம் கட்டப்பட்டது இந்த ஆலயம் அந்த பிரகாரம் பாவிக்கப்படுகின்றது இந்த ஒரு பெரியவர் இருக்கிறார் இப்போ கொஞ்சம் தள்ளாடிட்டார் அவர் ஒரு நாள் என்ன ஐயா கொஞ்சம் நெல்லுங்கன்னு சொன்னார் நான் நின்றேன் நான் காலையில இப்ப தான் காரில் வர்றாங்க அப்பறம் நான் நடந்துதான் வருவேன் இருட்டோடு நடந்து வருவாங்க வரும்போது என்ன சொன்ன கேட்ட நெல்லுங்க நான் வந்து காலையில் எலும்புன உடனே உங்க தேவாலயத்தை நோக்கி கொஞ்சம் நேரம் கும்பிட்டுட்டு தான் மற்ற கடமைகளை செய்வோம் சொன்னார் அப்போ இந்த பக்கத்தில் ஒரு சோப்புக்காரர் இருக்கார் ஒரு வாத்தியார் ரிட்டர்டு வாத்தியார் அவரு ஒரு நாள் அதை பார்த்து விட்டார் என்னையா அங்க பார்த்து கும்பிடுறீங்க கடவுள் இருக்காரு எங்க அங்க பார்த்து எங்க கும்பிடுறீங்க கடவுள் அந்த ஆலயத்துல இருக்கிறார் இல்லையா இல்லையா அந்த ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார் ஐயா அதனால தான் நான் அங்க பார்த்து கும்பிடுறேன் என்கிட்ட சொன்னார் உங்க ஆலயத்துல கடவுள் இருக்கிறார் நம்மகிட்ட சொல்ல அருமையானவர்களே நாம அல்ல மற்றவர்கள் கர்த்தர் இருக்கிறார் என்று ஏறப்படுகிற விண்ணப்பங்களுக்கு கண்கள் திறந்தவர்களாக இருக்கிறது யார் யார் வந்து இங்கே பாரத்தோடு ஜமம் பண்ணுகிறார்களோட ஜமங்களை எல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் செவிகள் கவனித்துக் கொண்டே இருக்கிறது கேட்கின்றார் பதில் கிடைக்கும் என்று சொன்னார் என்று சொன்னார் கருத்தர் கேட்டுவிட்டார் என்று பதில் கிடைத்து விட்டது ஆலயத்தில் ஜபத்தை கருத்தர் கேட்கிறார் அது அப்படினால நான் பண்ணிக்கொண்ட பிரச்சனையே ஆலயத்திலேயும் எரசலயமே முன்பு நிறைவேற்று என்று சொல்லப்பட்டிருக்கிற கடந்து வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளே இது தேவாலயம் கொடுக்கப்பட்ட தேவாலயத்தில் நாட்டப்படுங்கள் அடிக்கடி ஆலயத்தை தேடுங்கள் கவலைகள் பாருங்கள் வரும்போது அங்கே வந்து உட்காருங்கள் நாட்டப்பட்ட மரத்துக்கு போல அடிக்கடி அங்கே அசையாமல் இருங்கள் பற்றி கொள்ளுங்கள் வறட்சிகள் குறைவுகள் கவலைகள் பாறை விலகினங்கள் எல்லாம் மாறிவரை வாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சொந்த வாழ்க்கையிலே அண்ணாளுடைய வாழ்க்கையிலே பெருங்குறை புருஷனிடத்திலே சொன்னாள் நான் கடவுளா கடவுள அவள் கவலைப்பட்டு பார்த்தாள் சக்கலத்தை ரொம்ப இழிவுபடுத்தனா அவளுக்கு பிள்ளைகளுக்கு இரண்டாவது ஒரு மனைவி கட்டினார் அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு இவளை ரொம்ப இழிவுபடுத்துகிற அவள் பார்த்தாள் ஒரு நாள் பண்டிகைக்கு போயிருந்தார்கள் அவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள் மனிதனிடத்தில் சொல்ல மாட்டேன் ஆலயத்திற்கு போவேன் ஆலயத்தில் போய் அங்கே போய் கடவுள் இடத்துல சொல்லுவேன் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன் என்னுடைய குறைபாடுகளை மனிதனிட நிவர்த்தி பண்ண முடியாது விருசையாமல் உதடு அசையத்தை ஊற்றி ஜபினார் ஒரு பையனை கொடுத்து ஏழன் மூலமாக பதில் கிடைத்து விட்டது என்று நாம் காணுகிறேன் இப்படி ஆலயத்தில் போய் ஜப முடினாள் வாசக ஒன்று சுவாமிகள் முதலாதிகாரம் ஒன்பது பத்து வாசிப்போம் அவர்கள் எழுந்திருந்தால் ஏரி கர்த்துடைய ஆலயத்தில் வாச நிலையண்டே ஒரு ஆசிரத்தின் அடியாளின் சிறுமையை அடியை நினைத்த ஒரு ஆண்பலையை கொடுத்தால் கொடுத்தால் உயிரோன்றும் ஒன்ல என்று தெரிந்துட்டீர் என்றால் அவனை வளர்த்து தந்திருவேன் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கத்தை கட்டளாக வரும் வாசல் வாசல் பதில் கிடைத்து விட்டது சமாதானத்தோடு போகலாம் கிடைக்கும் ஒரு வருஷத்துல ஒரு ஆண் மகுவை பெற்றெடுத்த பண்ணிக்கொண்ட கிடைத்தது ஒரு பிள்ளையை கேட்டார் ஆலயத்தில் போய் மரத்தை நிலைத்து இருந்தார் அங்கே இருந்து அழுதான் அழுது ஜபம் பண்ணினார் பாரிப்பான ஒரு மரம் இப்பொழுது தளர்த்து விட்டு ஒரு குழந்தைதான் கேட்டான் மேற்கொண்ட ஐந்து குழந்தைகள் செழுமையடைசி அருமையான கத்திரை பிள்ளைகளே கத்திரை பிள்ளைகளே ஆலயத்தை நாடுங்கள் ஆலயத்துக்குள்ளே நான் அடிக்கடி ஸ்கிரீன் ஓதி பார்ப்பேன் பகல் ஆட்கள் இருக்கிறது எனக்கு தெரியும் சில பேர் சிலர் தனியா உட்கார்ந்து கவனிக்கொண்டே இருப்பார் பார்க்க சேமையடைவீர்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான மரத்தை போல இருப்பீர்களா இருங்க தேவாலய இருக்கிறார் இங்கே சொல்லப்படுகிற கேட்கின்றார் பதிலளிக்கிறார் அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு முடியும் செய்ய அவரால் முடியும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்க அவரால் கூடும் அருமையான கத்தடை பிள்ளைகளை இந்த பிரகாரம் செய்வீர்களா தேவன் குறித்திருந்த இடத்துல அவர் ஹாம் பலிபிடம் கட்டி பலி செலுத்தினார் தாவிது தேவன் சொன்ன பிரகாரம் ஓர்ணானின் களம் தேவன் குறித்த ஒரு இடம் அது சுவாமி அங்கேதான் சிலவில் அறைந்து விட்டார் அந்த இடம் தான் தேவாலயம் இருசுலேம் தேவாலயம் கட்டப்பட்ட இடம் தேவனுக்கு மைமை அல்லது முதல் ஆலயம் அதுதான் அதுவரைக்கும் பலிபிடம்தான் கட்டப்பட்டு கொண்டிருந்தது என்று நாம் பார்க்கின்றோம் அதுவரைக்கும் பதிவிலிருந்தான் கட்டப்பட்டு கட்டி தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள் அதுக்கு பிறகு அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டது உலகம் முழுவதும் இப்பொழுது ஆலயம் கட்டணுங்கிறது சுத்தம் ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தை பரிசுத்தாயி வைத்து அந்த ஆலயத்தில் கர்த்தருக்கு பரிசுத்த தொழுகைத்தமாக்கப்பட்ட மக்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கணும் அங்கே தேவ மகிமே அங்கே சாலம ஆலயத்தை கட்டி பலஸ்டை பண்ணி தேவனுக்கு பல செலுத்தினார் தேவ மஹிமி தேவாலயத்தை நிரப்பிட்டு நிரப்பிட்டு ஆசாரியில் பலி செலுத்த முடியாத அளவுக்கு ஆலயத்தை நிரப்பீட்டு ஒவ்வொரு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு வருகிற நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் பார்க்கின்றது பிள்ளைகள் வாயிலிருந்து சொல் பரவாதத்தை நாடுங்கள் தேவாலயத்துக்கு ஓடி வந்து ஜெபம் பண்ணுங்க நாட்டப்பட்ட கருத்து செல்மடை செய்வார் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி